தவத்த பிரகணம் ஆராஷ்ணு ரியன் தை ஆகியோஸ்தீ தீவேஷு நாக்கிய சீவப்ப <coughs> பரமாத்மாவிலிருந்து எதுவுமே தோன்றவில்லை என்கின்ற அஜாதிவாதத்தை உபதேசம் பண்ண ஆரம்பித்து அதுக்கான விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறார் ஆ பரமாத்மாவிலிருந்து ஜீவோத்பத்தியோ ஜெகது உற்பத்தியோ எதுவுமே தோன்ற கிடையாது எல்லாம் மாயா காரியம் நம்ம அனுபவிக்கிற எல்லா அனுபவங்களும் மித்யா அனுபவம் அனுபவிக்கிற ஒருத்தந்தான் ச அனுபவிக்கிறவனுக்கும் அனுபவிக்கும் தன்மை என்பதும் கிடையவே கிடையாது அனுபவிக்கும் தன்மையும் மித்யா அனுபோக்தா அனுபோக்திரு மித்யா இதுதான் புரிஞ்சுக்கணும் அனுபவமும் மிச்சியா அனுபோக்திருவா மித்யா என்ன சொல்கிறது சைத்தன்யம் பிரம்மைவ சத்தியம் பிரம்மம் அப்படின்னார் ஒரு இடத்துல இப்போ நம்ம விவகார திருஷ்டியில் நம்ம வந்து இந்த ஜீவன் முக்தி பிரம்ம ஜானி பிரம்மஜான நிஷ்டன் இதெல்லாமும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் பாரமார்த்திக திருஷ்டியில் அதெல்லாம் கிடையாது ரொம்ப ஆழமாக பாரமார்த்திக திருஷ்டியை பேசுகிறார் நம்ம அப்பப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் வியாபாரிகம் பாரமார்த்திகம் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வியாபாரிகம் சொல்லி சொல்லி கடைசியில் வியாபாரிகத்தில் ரொம்ப போயிடாத பாரமார்த்திகத்திலேயே இரு ஆகா வியாபகாரிகம் பாரமார்த்திகம் சொல்லி சொல்லி சொல்லி எங்கேயாவது ஒன்றே அறியாமல் வியாபாரிகத்துக்கு சத்தியத்துவம் பலமாகிடப்போகிறது ஆக வியாபாரிக சத்தியம் பலமாக கூடாது வியாபாரிக सत्य புத்தி பலமாக கூடாது पारमार्थिक सत्य புத்தி தான் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற பலப்படுறதும் கூட சத்தியம் இல்லை மிச்சதம் ஞாயிற்று இல்லையா நிஷ்ட அந்தகரணத்துக்கு வேணுமா ஆத்மாவுக்கு வேணுமா என்ன பண்ணுறது டெக்ஸ்ட் அப்படி இருக்குது நமக்கு நிஷ்டை வந்து அந்தகரணத்துக்கு வேணுமா ஆத்மாவுக்கு வேணுமானா ஆத்மாவுக்கு நிஷ்டை தேவையில்லை முடியாது அவசியமும் இல்லை ஆனால் ஆத்மாவுக்கு தேவை வச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் அதுவும் ஆத்மக்யான நிஷ்டையும் கூட அந்தக்கரணத்துக்கு தான் நிஷ்டையும் தேவை இல்லைங்கிறத நிஷ்ட கொஞ்சம் கஷ்டம் நிஷ்டையும் தேவையில்லைங்கிற ஒரு பலம் இருந்ததுன்னு சொன்னால் அதுதான் நிஷ்டை நம்ம அடிக்கடி என்ன கேட்குறோம் விவகார திருஷ்டியில் எனக்கு அந்த நிஷ்டை கொடுங்கோ நிஷ்டைக்கு பிளஸ் பண்ணுங்கோ நிஷ்டைக்கு பிளஸ் பண்ணுறோம் ஆனால் பிளஸ்ஸிங்கும் மித்யா நிஷ்டையும் மித்யா இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது பாயே திறக்க முடியாது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 தர்ம குணங்களெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தோம் அஞ்சாவது ஸ்லோகத்தில் ஆறாவது ஸ்லோகம் தான் இப்போ பார்த்தோம் கடைசியாக பார்த்தது ரூப காரிய சமாக்கியாஷ்டபித்தியந்தே தத்ரதத்ரவை நிறைய நாம் தான் சப்ளை பண்ணிக்க வேண்டியிருக்கு இதுக்கெல்லாம் நாம ரூப காரியங்களால் உபாதிபேதங்கள் இருக்கின்றன இதில் இன்னொன்னே நம்ம சேர்த்துக்கணும் பகவானுடைய நாமம் பகவானுடைய ரூபம் பகவானுடைய கர்மம் அதையும் சேர்த்துக்கணுமா நான் காலையில் சொல்லலை இதே நம்ம நாம ரூப கர்மாக்களெல்லாம் வச்சுருக்கோம் அவருக்கும் ரூபத்தை ஒரு உருவம் ஒரு நாமம் இல்லாம அதாவது கீதையில் வந்து பிரம்மனுக்குள்ள லக்ஷணங்களும் ஆத்மாவுக்குள்ள லக்ஷணங்களும் ஒன்றா இருக்கிறதுனால தான் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறோம் லக்ஷண ஐக்கியா கீதையில் பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு நித்தியத்துவம் அவ்வக்தத்துவம் அச்சித்தியத்துவம் அவிகாரியத்துவம் எல்லா லட்சணமும் ஆத்மாவுக்கு சொல்லியிருக்கு அதே லக்ஷணங்களெல்லாம் பிரம்மனுக்கும் சொல்லப்படுகிறது அப்போ இந்த ரெண்டு லக்ஷணமும் வேறு வேறு கிடையாது ஒரே வஸ்து தான் லக்ஷணங்கள் ஒன்றுபடுவதால் பொருளும் ஒன்றே ஒரு லக்ஷணம் கூட பேதம் இல்லை ஒரு லக்ஷணத்தில் கூட பேதம் ஆகவே எல்லா லக்ஷணங்களும் பூர்ணமாக பொருந்துகிறது ஆக ரூபக்காரிய சமாக்கியாஷ தத்திர தத்திர பித்தியந்தே சரி ஒன்றும் வேண்டாம் இப்போ பாருங்கடே எல்லாம் பஞ்சலோக விக்கிரகங்கள் தான் வந்து எல்லாம் பத்ரி நாராயணராக இருக்கட்டும் சூரிய நாராயணராக இருக்கட்டும் எல்லாம் என்னது செம்பு பித்தளை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 நாமபேதமாக இருக்குது ஒரு ஒருத்தருக்கு ஒரு புராண கதையெல்லாம் இருக்குது ஆனால் வாஸ்தவமாக பார்த்தா என்னதுன்னா எல்லாம் பஞ்சலோகாத்மகம் அதேமாதிரிதான் அங்கே நந்தி வேறு இருக்கார் அவருக்கு பின்னாடி ஒரு பலிபீடம் வேறு இருக்குது இது எல்லாமே என்ன இருக்குது கடைசியில் பார்த்தா ஆனால் நம்ம திருஷ்டி என்ன அது எழுதி போட்டிருக்கு ஸ்ரீ விநாயகர் அவருக்கு தனி ஸ்லோகம் தனி மந்திரம் தனி பூஜை அவரோட மந்திரம் தந்திரம் யந்திரம் ரூபம் எல்லாம் வேற வேறதாக இருக்குது அப்படித்தான் இருக்கும் ஆனால் நம்ம மனசில் என்ன பண்ணணும் அந்த துவைத்த புத்தி இருந்திருந்தாலும் இந்த அத்வைத்தமான அந்த பஞ்சலோகத்தை புரிஞ்சுக்கணும் மனது தெரியும் சொன்னால் புரியறது ஒன்றும் கஷ்டமே இல்லை ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் விநாயகரை தான் சுப்பிரமணியரை தான் அந்த முகத்தை பார்க்குறோம் கிரீட்டத்தை பார்க்குறோம் கையில் இருக்கிற ஆயுதங்களை பார்க்குறோம் உட்காந்துருக்காரா எப்படி உட்காந்துருக்காருன்னு பார்க்குறோம் இதெல்லாம் பேதத்தில் தான் நம்ம தரிசனம் ஜாஸ்தியாக இருக்குது அபேத தரிசனம் இதெல்லாம் இந்த திருஷ்டாந்தம் தத்துவோபதேசம்ங்கிற புஸ்தத்துலேயே இருக்குது இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் இப்போ நாயன்மார் பஞ்சலோகத்தில் பண்ணி வைக்கிறாங்க கருங்கல்ல பண்ணுறாங்க பாவனை தான் அது புரிஞ்சுக்கணும் மாதிரி ஆ பேதா நாஸ்தி தத்வஜீவேஷு நிர்ணயாக பார்த்துட்டோம் அப்போ என்னாச்சு நாமரூப கர்மபேதங்கள் கிடையாது அந்த நாமரூப கர்மபேதத்தினால ஜீவன் பேதம்னு சொல்லக்கூடாது ஜீவபேதத்தை சொல்ல முடியாது பார்த்துட்டோம் அப்புறம் இந்த இதுலேயும் இன்னொரு கருத்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஏழாம் ஸ்லோக்கு ஆகாஷாஷாக ஆகாஷிய விகார அவயவம் எதா நபதி ஹட்டாகாசம் இந்த கிடாகாசமே கிடாகாசம் வந்து ஆகாசத்தோட விகாரமாக ஆகாசத்தோட அவயவமா இது கேள்வி இந்த கிடாகாசம் குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் மகாகாசத்தினுடைய விகாரமாக மகாகாசத்தினுடைய அவயவமா இதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது இது வந்து இன்னொரு கருத்து ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தா நாஸ்தி அடுத்தது ஓல் டாப்பிக்கே இல்லைனா அடிபடுறது ஏன்னா அது அஜாதிவாதம் அப்படி ஏதாவது ந கிஞ்சித் ஜாயத்தைன்னு சொல்லிவிட்டார் முதல்ல இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துட்டோம் அது அத்தோ கார்ப் அத்தோபக்ஷியாம் யகார்பண்யம் அஜாதி சமதாம் கதாம் கதம் யசான ஜாயத்தை கிஞ்சித் ஜாயமானம் சமந்ததா மறந்துட்டே இரு மறக்க கூடாது எதான ஜாயத்தை கிஞ்சித்து ஜாயமானம் சமந்தத்தா விடாம உற்பத்தி நடந்துட்டு இருந்தாலும் ஒன்றுமே உற்பத்தி ஆகலேங்கிற அந்த அகார்பண்ய அஜாதி சமதாங்கதம் பக்ஷியாக உற்பத்தி ஆகிண்டே இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உற்பத்தி நான் சொல்ல போகிறேன் அப்படி தானே ச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 எனக்கு நாமரூப கர்மம் கிடையாது இதுதானே முக்கியம் அந்த அஜாதி பிரம்மன் யாரு அகமேவ நாமரூபக்கர்மம் கிடையாது அப்புறம் எனக்கு விக்காரமும் கிடையாது எனக்கு அவயவமும் கிடையாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஈஸ்வரனை பூஜை பண்ணி பண்ணி பழகி நம்ம அப்படிப்பட்டதை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கார் அவர் உபாசனாஸ்ருதோ தர்மஹா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 இதில் வந்து சில ஒரு சில சாஸ்திரங்கள்ல என்ன சொல்கிறது காரண காரிய சம்பந்தம் பரமாத்மா காரணோபாதிரயம் ஈஸ்வரகா காரியோபாதிரயம் ஜீவஹா இது ஒரு பாடம் இருக்கு நமக்கு படிச்சிருக்கோம் நம்ம அப்படி தான் ஆரம்பத்துலேருந்தே படிச்சுன்னு வரோம் தத்துவபோதத்துலேயே அப்படி தான் இருக்குது காரணோபாதிரயம் ஈஸ்வரகா காரியோபாதிரயம் ஜீவஹா ஆக காரணக்காரிய சம்பந்தம் இருக்குது பகவான் காரணம்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 காரியம்னு சொன்னால் அதில் சில இதெல்லாம் இருக்குது நான் அதில் இன்னொரு சூக்ஷ்மங்கள்லாம் இருக்குது போரும் நமக்கு இது போகும் ஆ காரணக்காரிய சம்பந்தம் இருக்குது நான் படைக்கப்பட்டவன் அதை திரும்ப திரும்ப அதை தான் இருக்கேன் இறைவன் படைத்தவன் அவனுக்கு படைத்தவன் என்கின்ற தன்மையும் எனக்கு படைக்கப்பட்டவன் என்கின்ற தன்மையும் இருக்கிறது அதை தான் இந்த உதாரணத்தை வச்சுன்னு சொல்கிறார் மகாகாஷம் வந்து பரமாத்மா பிரம்மன் இந்த கிடாகாசம் வந்து லைக் ஜீவன் இந்த ஆகாசத்தில் எங்கேயாவது ஆகாச மகாகாசங் காரணம் டெட்டாகாசம் காரியம் நீ சொல்ல முடியுமாப்பா ஆக இது காரண காரிய சம்பந்தமாயிது அயனவே காரண காரியம் தான் விகாரம்னு அர்த்தம் காரணம்தான் விகாரமாகி காரியமாக பரிணமிக்கல் காரணம்தான் விகாரமாகி காரியமாக பரிணமிக்கல் பிதா புத்திரவத்து அப்படி சொல்கிறது உண்டு ஆக இதுதான் காரியமாக பரிணமிக்கிறது அப்போ விகாரம் வந்துடுறது இங்கே விகாரம் இல்லைங்கிற இந்த விக்காரம் எல்லாம் மாயா விக்காரம் அண்டபகிரண்டமும் மாயா விகாரமே பாட்டு இருக்கேன் நமக்கு தான் அண்டபகிரண்டமும் மாயா விகாரமே சரி இன்னொரு சம்பந்தம் இருக்குது காரண காரிய சம்பந்தம் கிடையாது பரமாத்மாவுக்கும்ிவாத்மாவுக்கும் காரணக்காரிய சம்பந்தம் இல்லை இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா அவயவ அவயவி சம்பந்தம் ஆர் அங்க அங்கி சம்பந்தம் அப்படின்னு உண்டு நம்மெல்லாம் பரமாத்மாவுக்கு அங்கங்கள் நம்ம உடம்புக்குள்ள எத்தனையோ செல்லெல்லாம் இருக்கு அது மாதிரி அது ஒரு தேரி அதே மாதிரி பரமாத்மாவனுடைய அங்கங்களாக நாம் எல்லாரும் இருக்கிறோம் பரமாத்மா அங்கியாக இருக்கிறார் இந்த அங்க அங்கீ பாவம் சேஷேஷி பாவம் இப்படிலாம் உண்டு இதெல்லாம் விசிஷ்டா தெய்வம் சேஷ சேஷி பாவம் அம்ச அம்சி பாவம் அங்க அங்கீபாவம் எல்லாம் ஒன்று தான் வார்த்தைகளை தான் மாற்றி மாற்றி போடுறேன் அங்க அங்க அங்க அங்கீ சம்பந்தம் எனக்கும் என் கைக்குள்ள சம்பந்தம் என்ன இது அங்கி இது அங்கம் நான் அங்கி இந்த அங்க அங்கி சம்பந்தம் இருக்கு அங்கமெல்லாம் அங்கியோட விகாரம் மாதிரிதான் அவயவம் தானே இந்த இடத்துல விகாரம்ங்கிற வார்த்தை இல்லை அவயவம் இப்போ அடுத்த இதை கேள்வி விடமாட்டோம் திரும்பும் இந்த மகாகாசத்தோட அவயவமா கட்டாகாசம் ஆஹ் கட்டாகாசம் வந்து மகாகாசத்தினுடைய அவயவம் அல்ல கட்டாகாசம் வந்து அவயவம் மகாகாசம் வந்து அவயவி கட்டாகாசம் வந்து அங்கம் மகாகாசம் வந்து அங்கி இப்படி சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது ஆக இந்த கஷ த திருஷ்டாந்தத்தை வச்சுக்கிட்டு இதை சொல்கிறார் ஆகாச திருஷ்டாந்தத்தை வச்சுக்கிண்டு பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் காரண காரிய சம்பந்தமோ இந்த அவயவ அவயவி சம்பந்தமும் கிடையாது அங்க அங்கி சம்பந்தமோ கிடையாது அதில் நிறைய தோஷங்கள்லாம் இருக்கு நாம் வந்து பகவானோட பார்ட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிப்பாங்க நாமெல்லாம் அதுக்கெல்லாம் ஸ்ருதி பிரமாணம் இருக்கு யதாக்னே சுதீப்தாத் பாவகாத் விஸ்ஃபுலிங்காக சஹசிரச பிரபவந்தேசரூபாக நெருப்பிலிருந்து நெருப்பு பொறிகள் பரப்பது போல உபனிஷத் சொல்றது முர்லோகா விஸ்புல் இங்கா தேய்கின்னு கொஞ்ச நேரத்தில் சொல்ல போகிறார் உபனிஷத்துக்கள்லாம் அங்கங்கே ஸ்ருதிகள்லாம் இப்படி சொல்லியிருக்கு அதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது பாருங்க ஜீவோ பிரம்மைவ நான் பரகாங்கிறதுக்கு இவ்வளவு பரிசிரமப்படுறோம் சும்மா ஒன்றும் இல்லை என்ன ஸ்ருத்தி நிறைய ஸ்ருதியை கோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக சிருஷ்டி ஸ்ருதி விரோதம் கிடையாதுன்னு நிரூபிக்க வேண்டியிருக்கு பிரளயஸ்ருதி விரோதம் இல்லைங்கிறது நிரூபிக்க வேண்டியிருக்கு அப்புறம் வந்து சுகதுக்கம்சார சம்சார பா புண்ணிய பாப சம்சார ஸ்ருதி விரோதம் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது எல்லாம் சாஸ்திரம்தான் சொல்லியிருக்கு அந்த வந்து நமக்கு ஜன சரீரத்தை ஜீவனை கூட விடுங்க இந்த சிருஷ்டி ஜீவன் வந்து புனந்தான் தத் சுருஷ்டுவா ததேவா அனுப்பிராவிஷத்து அனேன ஜீவன ஆத்மனை அப்படி வே நிறைய உபனிஷத் மந்திரங்கள்லாம் ஞாபகம் இருந்தால் தான் இதை என்ஜாய் பண்ண முடியும் இந்த போர்ஷன்லாம் என்ஜாய் பண்ணணும்னா ரசிக்கணும்னா நிறைய உபநிஷத் மந்திரங்கள் எல்லாம் மண்டக்குள்ளே இருக்கணும் நிறைய அந்த ஸ்ருத்தியில் அப்படி சொல்லியிருக்கு இந்த ஸ்ருத்தியில் எப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்கிற போது இவரையும் எப்படி சொல்கிறார் அப்படிலாம் நமக்கு சொல்லணும் நமக்கு என்ன தோணும்னா என்னவோ இப்படியோ இருந்துட்டு போகிறோம் நிம்மதியாக இருப்போம் சுவாமி என்னென்னா நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு சாஸ்திரம் படிக்க வந்தால் சாஸ்திரமே துக்கத்துக்கு காரணமாக எடுத்துன்னு வச்சோம் கூட இல்லையா இப்போ கேம்பில் வந்து நிம்மதியாக இருக்கலான்னு வந்தோம் இதில் நிம்மதியே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு இந்த மூணு கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டால் என்ன பண்ணுறது ஏன்னால் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது என்னமோ சொல்கிறார் இது பேசாமல் பக்தியோடு ஆனந்தமாக இருந்துதான் ரெண்டு பஜன் சங்க வச்சு பஜன்லாம் பாடிண்டு ஆனந்தமாக இருந்துட்டு போயிடுனா என்ன வாஸ்தவம் தான் என்ன பண்ணுறது செலக்ட் பண்ணிட்டோம் நல்ல டெக்ஸ்ட்டு தான் இது அத்வைதத்தை அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறதுனால நமக்கு என்னது ரொம்ப அப்டிராக்டாக இருக்குது அப்படின்னு அப்படி இருக்கும் இருக்கணும் ஆக விக்கார அவயவம் எச்சா நசியா விக்கார அவயவம் கிடையாது இப்போ நம்ம ஒரு சம்பந்தம் சொல்லுவோம் ஐக்கிய சம்பந்தம் ஐக்கிய சம்பந்தம்னா என்ன இந்த சம்பந்தம் சொல்லியே அவனு தர்க்கசாஸ்திரிக்கு எப்போ பார்த்தாலும் எதா ஒரு சம்பந்தம் சொல்லணும் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நம்ம ரெண்டு பேரும் எமராஜாட்ட ஒரு நாளைக்கு போக போகிறோம் அது ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படி ஏதாவது ஒரு சம்பந்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க அவள் இந்த சம்பந்தம் சொல்லலைன்னா தூக்கமே வராது ஆக இந்த ஜாதி கிரியா சம்பந்தம் இதெல்லாம் சொல்கிறது உண்டு ஆக இந்த ஆகாஷத்துக்கும் ஆகாஷ திருஷ்டாந்தத்தை வச்சே இதெல்லாத்தையும் சித்தாந்தம் பண்ணிவிடுறார் நைவாத்மனை சதா ஜீவா விக்கார அவயவ ததா ஆகவே அவ ஜீவ ததா ததா ஆத்மனா ஆத்மனே இங்கே பரமாத்மன ஜீவா அவயவ சதா நெய்வ பவதி பரமாத்மாட்டிருந்த ஜீவன் விகாரமானவனாகவோ அவயவமாகவோ இல்லவே இல்லை அதனால நம்ம சொல்றோம் விசிஷ்டாத்வைத்த பேசுகிற பொழுது இதெல்லாம் இது ஒரு கருத்து என்ன தெரியுமோ அவன் இல்லாமல் நான் இல்லை எப்படி அவன் இல்லாமல் நான் இல்லை நான் அவன் இல்லை இது அடிக்கடி சொல்லி பார்க்க இது கிளீன் விசிஷ்டாத்வைதம் தெள்ளத்தெளிவான விசிஷ்டாத்வைதம் சில பேருக்கு விசிஷ்டாத்வைதம்னே தெரியாது அவன் இல்லாமல் நான் இல்லை நான் அவன் இல்லை நான் எப்படி அவனாக முடியும் அந்த இறைவன் இல்லாமல் நான் இல்லை நான் இறைவன் இல்லை ஏனென்றால் அவருக்கு இருக்கிற சக்தியோ ஆற்றலோ எனக்கு கிடையவே கிடையாது அதனால் அவர் நான் இல்லை அவர் இல்லாமல் நான் இல்லை இது ஒரு மதம் நம்ம என்ன சொல்கிறோன்னா அவராவது நானாவது அவராவது நானாவது நீயாவது இதெல்லாம் மாயை நீ அவர் அது அவள் அவன் அது எல்லாம் மாயா கல்பிதம் திரும்ப திரும்ப இதை தான் சொல்லிகிட்டே இதுக்கு இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன தெரிகிறது ஏழாம் ஸ்லோகத்திலேருந்துன்னா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 பிரிச்சுன்ற அவஸ்தை பட்டுருக்கோம் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா காரணம் என்ன துவைத புத்தி காரணம் கிம் தான் கேள் துவைத சத்தியத்துவ புத்தி காரணம் கிம் துவைதத்தை ரொம்ப உண்மைன்னு நினச்சுட்டு இருக்கோமே அதுக்கு காரணம் என்ன இந்த காரணத்தை சொல்லணும் இத்திரை சொல்லியாச்சு எனக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி தெரிகிறது எனக்கு செத்து போயிடுவேன்னு பயமாக இருக்குது எனக்கு டேட் ஆஃப் பர்த் வச்சுருக்கேன் எனக்கு நட்சத்திரம் தெரியும் இங்கிலீஷ் டேட்டும் தெரியும் தமிழ் டேட்டும் தெரியும் டேட் ஆஃப் பர்து வேறு இருக்குது அப்புறம் டேட் ஆஃப் டெத்தை எவ்வளோ ஒருத்தன் ஃபில் பண்ண போகிறான் அதனால் நான் தான் எழுத முடியாது அப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்குது ஜென்மம் இருக்குது மரணம் இருக்குது வியாதி இருக்குது பகவான் வேற சொல்கிறார் இல்லையா ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் இது ஒரு இது ஒரு தகுதியாக சொல்லிவிட்டார் நமக்கு ஞாபகம் இருக்கணுமா எப்போ பார்த்தாலும் மனசில் நம்முடைய ஜென்மது ஜென்மாவை அந் பிறந்துட்டோம் நம்ம நினச்சி பாருங்கிற போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது எவ்வளோ கஷ்டம் பிறக்கிற போது எவ்வளோ கஷ்டம் வளர்கிற போது எவ்வளோ படாத பாடுபட்ட அறிவில்லாத விவரம் இல்லாமல் எத்தனை வருஷம் திண்டாடின எல்லாத்தையும் நினச்சி பாருங்கிறது ஜென்மதுக்கம் அப்புறம் என்ன வளர்றதுலேயும் துக்கம் நிறைய இருக்குது எத்தனை அடி வாங்கியிருப்போம் வாத்தியார்ட்டேன்னா காரணம் என்ன விவரம் இல்லாமல் அறிவு இல்லாமல் அப்புறம் அதுவும் ஒன்று அதுக்கப்புறம் என்னென்ன அப்புறம் அடி அங்கே வாத்தியார்ட்டை வாங்குறது அப்புறம் வீட்டில் வாங்குகிற அடி வேறு தனி அது அடிக்காத அடிகள்லாம் உண்டு இல்லையா வாழ்க்கையில் அப்படிதான் அடிக்காத அடி இது சொல்லடி எல்லாம் விழும் இந்த அனுபவங்கள்லாம் வேறு ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் அடிக்கப்புறம் அடிக்கடி அடிக்கடி வியாதி வேறு வந்து அடிக்கிறது அப்புறம் வந்து ஜராவஸ்தப்பறம் இந்த எலும்பு தேஞ்சு போச்சு கடுப்பு எலும்பு தேஞ்சிது கழுத்தெலும்பு தேஞ்சிது காலெலும்பு தேஞ்சுது முதுகு எலும்பு தேஞ்சது எல்லாம் ஒரே பெல்ட்டோ பெல்ட்டு எல்லாம் போட்டு அத்தனையும் வாட்டிக்கிண்டு அகம் பிரம்மாஷ்மி சொல்லிக்கணும் இல்லை இது வேற இருக்குது ஒரு பக்கம் அத்தனை பெல்ட்டை மாட்ட வேண்டியிருக்கு ஆஹா ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் இது ஒரு இது இது இருந்ததுன்னா இருப்போமா தாய்மான் அவர் தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அயறுவேன் அப்படிங்கிறார் சரீரம் போய்டும்னு யாரா சொன்னால் நான் அதே செத்து போயிடுவேன் ஜாகிரதை அப்படின்னா பயமா இருக்குமா தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அயறுவேன் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவிலா பேதைக்கும் வெகு தூரமே எப்படி பாருங்க நல்ல உபன்யாசம் பண்ணுவேன் அது மாதிரி சொல்றாரு என்ன சொல்றேன் வாச்சா கைங்கரியமன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் வண்ணம் வாலாயமாகவும் பழகி அறியே உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணி மனசை செலுத்தி ஒரு சாதனை பண்ணுவேன்னா அதெல்லாம் உருப்படியாக பண்றது இல்லைங்கிற நல்லா கதை பேசுவேன் வாச்சா கைங்கரியம் ஒரு சாதனம் மனோவாயி நிற்கும் வண்ணம் வாலாயமா வாலாய தொடர்ந்து பண்ணுவேன்னா இன்னைக்கோ ஒரு நான் ஆரம்பிப்பேன் அப்புறம் மூணு நாளைக்கு விட்டுவிடுவேன் அப்புறம் திரும்பவும் பண்ணுவேன் அப்புறம் திடீர்னு என்ன சன்னியாசத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவேன் துறவு மார்க்கத்தின் இச்சை போல நேசானுசாரியாய் விவகரிப்பேன் அந்த நினைவையும் மறந்த போது நித்திரை கொள்வேன் தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அஜருவேன் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவு இலா பேதைக்கும் வெகு தூரமே அறிந்து இந்த நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்ப நிஷ்டை அருள்வாய் இன்னைக்கு கூட போட்டிருக்குல்ல இன்றைக்கா நேத்திக்க போட்டிருக்கு பாசாடவிக்குளே செல்லாதவர்க்கு அருள் பழுத்து ஒழுகு தேவ தருவை இன்னைக்கு எழுதியிருக்கு இந்த திருக்குறள் எதுன்னு எழுதி போட்டிருக்கு அதுதான் அருள் பழுத்தொழுகு தேவத்தரு ஏன் இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கு அதாவது சொல்லுவார் புத்தான ஆமி மலை கௌடபாச்சாரியர் அனுமதி தர்க்கத்தை வைத்து கொண்டே ஸ்ருதிக்கு ஒத்த தர்க்கத்தை ஸ்ருதி சம்மத தர்க்கத்தை வைத்து கொண்டு ஜீவ உற்பத்தி ஜீவ மரணம் ஜீவனுக்கு சம்சாரம் நாமரூப கர்மாக்கள் அவயவம் விகாரம் ஒன்றும் கிடையாதுன்னு சித்தாந்தம் பண்ணி இப்போ சொல்கிறார் நமக்கு இந்த புத்தி இப்படி இருக்கேன் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம் என்னென்னா யசா பாலான ககனம் மலைஹி மலினம் பவதி யசா சிம்பிள் தான் எப்படி பாலானாம் பாலானம்னா குழந்தைகளுக்கு ககனம் ககனம்னா ஆகாஷம் மலைஹி மலினம் பவதி ஆகாசத்தை பார்த்து ஒரே அழுக்காக இருக்குது ஸ்பேஸ் எல்லாம் ஃபுல்லாக டர்டி அப்படின்னு சொல்கிறது குழந்தை மேலே பார்க்குறது ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி குழந்தைக்கு தோன்று நமக்கு தெரியல நம்ம என்ன சொல்கிறோம் அது மேகம்னு சொல்கிறோம் ஏதோ இதாக இருக்குது அந்த நீலக்கலரில் இருக்குங்கிறோம் இந்த மாதிரிலாம் நம்ம நம்ம சா விவகாரம் பண்ணுறோம்னா நமக்கு தெரியும் அது நீளம் கிடையாதுன்னு தெரியும் ஆனால் குழந்தைகள்லாம் வந்து ஆகாசத்தில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுகிறது ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது கொஞ்சம் விவரமானவங்களுக்கு அதெல்லாம் அழுக்கு இல்லை அது மேகம் வந்து போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குழந்தைகளுக்கு அது அழுக்காக தோன்றுகிறது மலைகி மலினம் பவதி பாலானாம் பாலானாம்னா அவிவேக்கினான் குழந்தைகளுக்கு அந்த விவேகம் எல்லாம் கிடையாது மேகம்னா என்ன அது எப்படி உற்பத்தி ஆகிறது அப்படின்னு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல நம்மளும் அப்படி தான் சொல்லுவோம் பத்தியா எவ்வளோ அழுக்கு இருக்குது பத்தியான அதுக்கு தகுந்த மாதிரி பேசின்னு இருக்கும் ஆனால் வாஸ்தவமாக அங்கே அழுக்கு கிடையாது மலின மலைகி மலினம் பவத்தி ரஜோதூமாதி மலைஹி மலினம் மலவத்து ககனம்ன்னா ஆஹ் குப்பா அழுக்கெல்லாம் இருந்தாலும் மேகத்தையும் சரி இதுவும் சரி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு மலினம் பவத்து ததா அபுத்தானம் மலைஹி ஆத்மா பி மலினோ பவதி ஆத்மாவுக்கும் மலினம் மலினம்னா அசுத்தம் ஏற்படுகிறது அப்படின்னு யாருக்கு தோன்றுகிறதுனா அபுத்தானம் அபுத்தானம்னா என்ன அர்த்தம் அவிவேக்கினால் புத்தியை சரியாக உபயோகப்படுத்தாதவர்களுக்கு இப்போ என்ன சொல்கிறார் இப்போ அஜானந்தான் அத்தியாசத்துக்கு காரணம்ங்கிறது அதுதான் இதனுடைய ஸ்லோகத்துடைய தாற்பர் ஆ சுகதுக்கங்கள்லாம் எனக்கு இருக்குங்கிறதுக்கு காரணம் என்ன அத்வைத்த ஆத்ம ஞானம் இல்லாததுனால இன்னும் சில விஷயங்கள்லாம் இதில் சொல்ல வேண்டியிருக்கு இந்த ஜீவ ஜீவேதம் நான் அடிக்கடி சொல்வது தான் ஜட ஜடபேதம் வேண்டாம் ஜீவ ஜீவேதம் ஈஸ்வர ஜீவபேதம் இந்த ஜீவ ஜீவேதமும் ஈஸ்வர ஜீவேதமும் இல்லைங்கிறது தான் இப்போ நிரூபணம் பண்ணிட்டு இருக்காரு ஜீவஜீவேதம் கிடையாது ஏகாத்மவாதம் ஈஸ்வரஜீவேதமும் கிடையாது மகாகாசாக திருஷ்டாந்தத்தினாலாசாகாச திருஷ்டாந்தத்தினால ஜீவஜீவேதம் கிடையாது மகாகாசாகாச திருஷ்டாந்தத்தினால் ஈஸ்வர ஜீவபேதம் கிடையாது மறந்துடக்கூடாது கடாகாச கடாகாச பேதத்தில் எனது ஜீவஜீவேதம் கிடையாது ஆக மகாகாசடாகாச திருஷ்டாந்தபடி ஈஸ்வர ஜீவ பேதமும் கிடையாது ஆனால் இந்த கடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையெல்லாம் எப்படி கடாகாசத்தில் நம்ம ஏற்றுகிறோமோ குடத்துக்குள்ளே இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் எப்படி அந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தில் நாம் ஏற்றி வைக்கிறோமோ எப்படி குழந்தைகளுக்கு ஆகாசத்தில் இருக்கிற மலங்களெல்லாம் இந்த மலமெல்லாம் ரஜோ அழுக்கெல்லாம் ஆகாசத்தில் ஏற்றி பார்க்கிறதோ அப்படி அஜானிகள் ஆத்மாவில் ஏற்றி பார்க்கிறார்கள் ஆ காரணம் அஜானம் அப்படின்னு சொல்கிறார் அபுத்தானாம் ஆத்மா பி மலினோ பவதி அஜ்ஞானத்தினால் அப்படி உண்மையில் வஸ்துதா கிடையவே கிடையாது நிர்தோஷம் ஹிசமம் பிரம்ம திரமணி தேஸ் இல்லாட்டி கீரை சொல்லுமா நம்ம கீதையை விடறதுவே முடியாது நம்மளால் விதாவினயசம்பே கவிஹுச்சே பண்டித்தயர்ஜி சர் எஷா சாமியே ஸித்தோஷம் சமம் ப்ரம தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதா அ ஒரு தோஷமும் கிடையவே கிடையாது அ உபாதியில்தான் குணங்களும் தோஷங்களும் உபஹிதற்ற குணதோஷங்கள் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது வாஸ்தவ மலம் வந்து என்னது சகஜமலம் வாஸ்தவ மலம் கைவிளின் ஒரு பாட்டு இருக்குது சகஜ மலம் வாஸ்தவ மலம் கல்பித்த மலம் அப்படின்னு மலத்தையே கற்பிக்கப்பட்ட அழுக்கு உண்மையான அழுக்கு வாஸ்தவமான அழுக்கு உண்மையான அழுக்கு அப்புறம் கல்பிக்கப்பட்ட அழுக்கு அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறதுனா வஸ்திரத்தை தான் சொல்கிறது வர்ண விசிஷ்ட வஸ்திரம் அப்படி சொல்கிறது உண்டு வர்ணவிசிஷ்ட வஸ்திரம் இப்போ வர்ண உபகித வர்ண உபகித ஸ்பட்டிகம் இப்படிலாம் சொல்கிறது வர்ண உபகித ஸ்பட்டிகம் உபகித உபகிதன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா உபாதி அந்த வர்ண உடையதாக இருக்குது ஸ்படிகத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு புஷ்பத்தை வச்சா அந்த ஸ்படிகம் வந்து அந்த கலராகவே தெரியறது ஆனால் அது வாஸ்தவம் இல்லை கல்பித்தம் ஆனால் வஸ்திரத்தில் நிஜமாகவே அழுக்காயிடுதுன்னு சொன்னால் அது வாஸ்தவமானது அது உண்மையானது அது நீக்கணும் துணியில் அழுக்கு இருந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கு கர்மா வேணும் உண்மையிலே அழுக்கில்லாத எனக்கு அழுக்கு இருக்குன்னு நான் நினச்சி என்ன பண்ணணும் நான் திடீர்னு என்னை வந்து நாயான்னு நினச்சி விட்டேன்னு நாயாவோ கோழியாவோன்னு நினச்சி விட்டேன்னு என்ன பண்ணணும் நீ நாயில்லை மனுஷன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லி அதை நான் ட்ரைனிங் எடுத்து அகம் மனுஷ்யஹாஸ்மி அகம் மனுஷ்யஹாஸ்மி அப்படி சொல்லிக்கணும் இல்லையா அது தானே அடிக்கடி எல்லாம் சொல்கிறாங்க என்னது நம்மளை பற்றி சொல்கிற போது நாமல் வந்து மனித இனம் அப்படிங்கிறோம் அப்புறம் தமிழ் இனம் அடுத்தது அப்புறம் ஒரு ஜாதி வேறு பிராமண இனம் அப்புறம் வந்து சன்னியாசி இனம் ஆண் இனம் பெண் இனம் எல்லாம் நம்ம வந்து கல்பிதந்தான் அது வாஸ்தவமான கொஞ்சம் கஷ்டந்தான் வாஸ்தவமான தூங்குறவோ தெரியணுமே தினந்தோறும் இந்த வாஸ்தவத்தை மறக்கிறதுக்கு நாமளே ஆசைப்படுறோமே அப்படி வாஸ்தவமாகவே இருக்கட்டும் இந்த வாஸ்தவத்தை மறந்து தானே இருக்கும் அப்போ வந்து அங்கே என்ன மன வேதாக அவேதாக பவந்தி பிதா அபிதா பவதி வேதமே சொல்கிறது தூங்குற போது பிதா பிதா பவத்தி பிதா கிடையாது மாதா கிடையாது வேதம் கிடையாது கர்மா கிடையாது தர்மம் கிடையாது வேதாந்தம் கிடையாது இப்போ வந்து இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கேட்டால் நிச்சயமாக இந்த தூக்கத்துலையே புரிஞ்சு போய்டும் மாதிரி பிதா பிதா பவர்த்தி பிரம்மச்சாரி அபிரம்மச்சாரி பவத்தி சன்னியாசி அசன்யாசி பவத்தி போட்டுக்க வேண்டியதான் நம்ம ஆக இந்த மலமெல்லாம் வாஸ்தவ மலம் கிடையாது கல்பித்த மலம் அத்தியாரோபம் பண்ணின்னு இருக்கோம் அதனால தான் வந்து அந்த பண்டிதாக சமதரிசினான்னு சொன்னால் நம்ம எல்லாரும் எப்போவுமே விஷமதரிசிகள் தான் நம்ம சமதரிசனமாக இருக்குது சமந்தான் தெரியறதே விஷமந்தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா என்ன சொல்கிறது நிறைய பேருக்கு சமந்தான் அது எப்போது சமமாகவே இருக்குது அதில் பேசுறதுக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்குது எல்லாம் சமமாகவே இருக்குது விஷமத்தை பற்றி பேசுவோமே கொஞ்சம் அப்போத்தானே நீ நானும் சம்சாரியாக வாழ முடியும் ஆஹ அபுத்தானாம் நம்ம வந்து விஷமத்தை தூக்கி எறியணும் ஆஹ அபுத்தானாம் ஆத்மா அப்பி மலினோ மலை மலி மலைகி மலினாக இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது இந்த எட்டாவது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு புரிஞ்சுக்கணும் இந்த இந்த துவைத்த புத்திக்கு ஜீவத்வ புத்திக்கு காரணம் அக்ஞானம்னு சொல்கிறது ஐடென்டிஃபிகேஷனுக்கு காரணம் அக்ஞானம் இந்த சரீர அபிமான ஜீவாபிமானத்துக்கு காரணம் அஜானம்னு பெரியவங்கள்லாம் நிறைய வியாக்கியானங்கள்லாம் சொல்லுகிறார்கள் நிறைய ஒரு எழுதுறதெல்லாம் நிறைய இருக்குது சரி அதையே அழுத்தமாக சொல்லி முடிக்கிறார் இனி பார்ப்போம் மரணேசம்பனையோரப்பீர ஆகாநில மரணேசம்ப ீரேஷில இனிமே இன்னும் ஆழமாக போக போறார் அவர் இப்ப என்ன பண்றாருன்னா இந்த ஒன்பதாம் ஸ்லோகத்தோட இதை பூர்த்தி பண்றார் நான் மற்றது நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ இந்த டாப்பிக்கை பூர்த்தி பண்ணுறேன் இந்த மூணாவது ஸ்லோகத்திலிருந்து ஜீவத்வ நிஷேதா நான் ஜீவத்வங்கிற வார்த்தையை போடுறேன் அதாவது ஜீவத்வம்னா ஜீவனாக இருக்கும் தன்மை கிடையாது ஜீவனாக இருக்கும் தன்மை கிடையாது அதே மாதிரி என்ன பண்ணணும் ஈஸ்வரனாக இருக்கும் தன்மையும் கிடையாது ஜீவத்வம் மித்யா ஈஸ்வரத்வம் மித்யா ஜீவத்வம் மித்யா ஈஸ்வரத்துவம் மித்யா நாம ராமரூப கர்ம மித்யா சொல்லப்போனால் துவைத்தம் பேதம் சர்வம் பேதம் மித்யா கிடையாதுங்கிறது தான் சித்தாந்தம் இப்போ என்ன சொல்கிறார் பார் மரணே சம்பவே செய்வ மரணே மரணேன்னா என்ன அர்த்தம் மரணம் அடையும் பொழுதும் சம்பவே செய்வ உற்பத்தி ஆகும் பொழுதும் எல்லாம் ஏன் வச்சுக்கணும் இந்த கட்டாகாசம் மகாகாச கட்டாகாச திருஷ்டாந்தத்தை மனசுல வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அவர் ஆகாசம் ஒரே ஒரு திருஷ்டாந்தத்தை வச்சுக்கிண்டு எல்லா விதமான விளக்கங்களையும் கொடுத்துட்டார் ஒரே ஒரு திருஷ்டாந்தம் வேறு எதாவது திருஷ்டாந்தம் எடுத்துட்டாரா பாருங்கள் கடைசியாக பார்த்தோம் அப்போது என்ன பண்ணார் அதுக்கும் ஆகாசத்தை தான் எடுத்துட்டார் அஜானந்தான் காரணம்னு சொல்கிறதுக்கு ஆகாசத்தில் அழுக்க குழந்தைகள் எப்படி பார்க்கிறதோ அப்படி ஆத்மாவில் அழுக்க பார்க்குறான் அஜ்ஞானின் அழுக்க பார்க்குறான் அஜ்ஞானி குழந்தைகள் விவேகம் இல்லாமல் ஆகாசத்தில் அழுக்கை கற்பிக்கிறது அதே மாதிரி அஜ்ஞானியும் ஆத்மாவில் அழுக்க அத்தியாரோபம் பண்ணுறான் கற்பிச்சுக்கிறான் இவனாக இழுத்து போட்டு திண்டாடுறான் அது ஒன்றும் கிடையவே கிடையாது ஒன்றும் ஒன்றும் பண்ணுறது இல்லை இவனே அந்த அந்த விற்த்திகளை சத்தியம்னு நினச்சிக்கிறோம் அந்தக்கரணத்தை சத்தியம்னு நினச்சி அந்தக்கரண விரத்திகளை சத்தியம்னு நினச்சி அந்த விற்த்திகளை சரி பண்ணணுங்கிறதையும் நினச்சி இதெல்லாம் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னிட்டால் நிறைய பேர் அந்தக்கரணத்தை சரி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை அப்படி இருக்கிற போது அந்தக்கரணத்தை சரி பண்ணினவனுக்கு தான் இந்த பேச்சு எத்தனையோ வருஷமாக இப்போ நிறைய சுவாமிகள்லாம் சில பேர் கேட்குறவங்க கஷ்டமாக இருக்குது இத்தனை வருஷமாக ஆன்மீக சாதனைகள்லாம் பண்ணியிருக்கேன் சுவாமி சாஸ்திரம் படிக்கிறதில்ல எங்கேயோ அப்படி இப்படி பார்த்தோம் இன்னும் எனக்கு அந்த நிலை வரலை எப்போ வரும் கேட்டால் நமக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்னா சன்னியாசமே வாங்கிட்டு சாஸ்திரம் ஒன்று கூட படிக்கிறதில்லை அப்புறம் எப்படி மோட்சம் வரும் கஷ்டமாக தான் இருக்குது இதுக்குன்னே வாழ்க்கையை கொடுத்துட்டு வீட்டை விட்டு அம்மா அப்பாவை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளே கத்தி குருவே கத்தி நல்ல மிக நல்லவர்கள் ஆனால் மனசுக்குள்ள அந்த தாபம் இருக்குது இன்னும் நான் மோக்ம் அடையலை அப்படிங்கிற ஒரு தாபம் இருக்குது அந்த தாபம் இருந்ததுன்னு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு பா கேட்கறதுக்கு அவ்வளோ பெரிய மகாத்மாக்களாக இருக்காங்க நல்லவர்கள் உள்ளம் ரொம்ப சுத்தமானது தூய்மையானவர்கள் ஆனால் நான் இன்னும் மோட்சம் அடையலை இன்னும் என் மனசு சுத்தமாகலை என்றைக்கு இது ஆகுமோன்னு அவங்க ஏங்குற போது பார்த்தா நமக்கு வந்து அதை கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கு அது வந்து இவ்வளவு உயர்ந்த வாழ்க்கைக்கு வந்து இத்தனை பெரியவங்களாக இருந்தும் கூட அந்த இயக்கம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அந்த சாஸ்திர பிரமாணம் அந்த குரு சாஸ்திரம் கிடைக்கல அது கிடைச்சா தானே மேலே வர முடியும் அதுலேருந்து மீழ முடியும் இந்த அந்தக்கரணத்தில் அபிமானம் போகிறது ஆனால் மற்றவங்க லௌக்கிகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அவனை அந்தக்கரனை சுத்தம் பண்ணு லௌகிக்கத்தில் இருக்கிறவனுக்கு அதர்மாச்சரணத்தில் இருக்கிறவன்கிட்ட போய் இது சொல்றதா என்ன நீ பண்ணுற அக்கரமெல்லாம் உன்னோடது இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறது சொன்னால் என்ன ஆகும் இந்த மாதிரி குருவைத்தான் தேடின்ருந்தேன் ரொம்ப நாளாக நான் தேடின்ருந்தேன் இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கல ஏன்னு ஊர் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கான் எல்லாரும் நான் போகிறவன்லாம் நீ அதை பண்ணு இதை பண்ணால் என்னால் முடியலைன்னு நீங்கள் ஒருத்தர் தான் சொன்னீங்க ஆத்மாவுக்கு அக்கிரமாவது கிரமமாகுது தர்மமாவது அதர்மாவதுன்னு சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தான் என்னுடைய ஜென்மத்துக்கும் குரு நீங்கள் தான் அப்படி பண்ண நான் அவங்கள பற்றி பேசல மகான்கள் பெரியவங்க அப்படிலாம் நான் பார்த்துருக்கோம் நாங்கள் வாழ்க்கையில் பார்த்ததுனால சொல்கிறோம் அவர்களுக்கு அந்த ஏக்கம் இருந்ததுன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு ஏன்னா இதுக்குன்னு வாழ்க்கையை கொடுத்துட்டு சரி அந்த கஷ்டமும் வித்தியான தூக்கி போடுறோன்னு வச்சுங்க அது வேறு விஷயம் அதுவும் மிச்சான்னு சொல்லி போட்டுணும் நம்ம ஆனால் அது வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னா இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு வந்து இவர்களுக்கு உண்மை விளங்க அதுதான் கிருஷ்ணர் சொன்னார் என்னது எதத்தாம் அப்படி சித்தா நாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதா உண்மையை உணர்கிறவர்கள் வெகு சிலரே அது என்ன சொன்னால் பகூனாம் ஜன்மநாம்தே ஞானவான் நாம் பிரபத்தியே வாசுதேவ சர்வம் இது சமஹாத்மா சுர்ல இந்த வார்த்தை ரொம்ப சாதாரண ச மகாத்மா சுர்லபுர்லபுர்லபத்தனையோ ஜென்மாக்கு பிறகு அந்த மகா ஞானவான் என்ன வந்து புரிஞ்சுக்கிறான் சர்வம் வாசுதேவம் சா மாம் பிரபத்தத்தை ச மகாத்மா அந்த மகாத்மா ரொம்ப துர்லபமானவுன்னு சொன்னார் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு தான் இதை சொல்கிறேன் நான் மரணே சம்பவே செய்வேன் பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி உடம்பு தான் பிறக்கிறது ஷரீரம்தான் தோன்றுகிறது ஷரீரந்தான் மறைகிறது ஆகவே அது மாத்திரமில்லை இருக்கிற போதும் ராமேஸ்வரத்துக்கு போனால் காசிக்கு போனால் நான் நல்லதாகவே சொல்கிறேன் அப்புறம் செத்து போன பிறகு சூக்ம சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போனால் நரகத்துக்கு போனால் அங்கே போனால் இங்கே போனால் கத்தியா கத்தியாகமனையோர் அப்பி கத்தி ஆகமனம் போகிறான் வரா போகிறது வரது இப்போ வந்து குடம் தோன்றியது நம்ம விடமாட்டம் அது திருஷ்டாந்தத்தை குடம் தோன்றியது து கட்டாகசம் தோன்றவில்லைது கட்டகாசம் நாசமாகவில்லை நகர்த்தப்பட்டது போனது கடம் வந்தது கட்டாசம் போகவில்லை கட்டாகாசம் வரவில்லை ஞாபகம் கடாகாசம் கிடைச்சு ரொம்ப நேரம் கழிச்சு ஹடம்னா என்னன்னு கேட்கக்கூடாது என்னமோ சொல்லிட்டே இருக்கேன் நானும் பார்க்கறேன் மூணு நாளாக கடம் சுவாமிஜி இந்த கட்டம்னா என்ன அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அதனால கட்டம்னா குடம் ஹட்டம் ஹட்டம்ங்கிறாலே அதனால் சங்கராச்சாரியர் சிவானந்த லகிரில் சொன்னார் ஹட்டோவா மிருப்பிண்டோவா இப்படியே வேதாந்தம் படித்து படித்து பகவானை நினைக்க முடியாமல் போச்சுன்னு ஒரு இடத்துல சொல்லலாம் இந்த கடத்தையும் மண்ணையும் சொல்லியே எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி இந்த தர்க்கத்துக்காக சொல்லிருக்காரு தர்க்கத்தில் ரொம்ப ஈடுபட்டு ஈஸ்வர தியானம் பண்ணாமல் போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணி பா சொல்லி வச்சிருக்காரு அது பிரதானம் அது பக்தி பிரதானம் கத்தியாக சர்வே சர்வ சரீரேஷு சர்வ எல்லா ஷரீரத்துக்குள்ளேயும் இருந்தாலும் எல்லா கடங்களுக்குள்ளும் கட்டாகாசமாக இருந்தாலும் என்னதுன்னா ஸ்திதௌ சர்வ சரீரேஷு ஆகாஷேன ஆகாஷன அவிலக்ஷணகா அப்போ போக்கு வரவு ஜீவனுக்கு இல்லை இது ஒரு வார்த்தை கமனாகமனம் கமனாகமனம் வந்து ஜீவனுக்கு கிடையாது நான் இப்போ இங்கேருந்து அங்கே போகிறேன்னா நான் போகல உடம்பு போகிறது சரீரம் போகிறது நான் போகிறதும் இல்லை வர்றதும் இல்லை போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனாகிய புண்ணியன் நானே என் புண்ணியன் அவன் இல்லை புண்ணியன் நானே அப்படி சொன்னா தான் அவருக்கே சந்தோஷம் ஞானீத்து ஆத்மீவ மேமத்தான் ஆஹா நீயா உருப்படியாக புரிஞ்சுன்னு சொன்னி எல்லாரும் வந்து லிஸ்ட்டை கேட்டுட்டே இருக்கான் பிடிச்சு பிடிச்சா வச்சுன்னு நீ ஒருத்தன் தான் நீ நானும் ஒன்றுன்னு புரிஞ்சு வம்பு இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி பகவான் சந்தோஷப்படுவார் ஆஹா கத்தியா கமனையோரப்பி ஸ்திதௌ சர்வசரீரேஷன் அதனால்தான் கீதையத்து உத்ராமந்தம் ஸிதம் வாஞ்ஞானம் வாடா நியப்பந்திக்கு ஆச்சாரிய உபதேசம் அனு நஷியச்சுஷாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் அனுப்பி ஷாஸ்தம் அதாவது ஜான அறிவுக்கண்ணை உடையவர்கள் ஆச்சாரியன் சாஸ்திரத்தின் துணை கொண்டு அந்த உண்மையை உணர்கிறார்கள் மூடர்கள் அதை உணர்வதில்லை உத்கிராமந்தம் இந்த உடம்பை விட்டு கிளம்பு உத்கிராமந்தம் ஸ்திதம்பாபி இருக்கின்றான் அது உப அதுவும் உபாதி திருஷ்டிதான் உத்கிராமந்தம் உத்கிராமந்தம் இவ ஸ்திதமிவ புஞ்சானமிவ குணாந்விதமிவ விமூடாக நானு உடம்பை பார்க்கறான் மனசை பார்க்கிறான் உலகத்தை பார்க்கிறானே தவிர உடம்பையும் மனசையும் உலகத்தையும் பார்க்கிறவன் யாருன்னு பார்க்க மாட்டேங்கிறானே பசிய நபித்தன பசிய மூடாக பார்க்க பார்த்தும் பார்க்காதவனாக இருக்கானே பார்க்கிறவனை பார்க்க ஆரம்பிச்சுட்டா பார்க்க கூடாதுல்லாம் என்னத்துக்கு பார்த்துட்டு இருக்கணும் நம்ம என்ன பண்றோம்னா பார்ப்பவனை பார்ப்பவனே பார்ப்பான் அதான் அர்த்தம் உண்மையில் தான் அர்த்தம் பார்ப்பான்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா ஐயர்னு அர்த்தமில்லை உண்மையை ஓர்ந்து பார்ப்பான் தெளிந்து பார்ப்பான் அவனுக்கு பேர் பார்ப்பான் பார்ப்பான்னா பிரம்மன் ஆத்மான்னு அர்த்தம் சுத்த சைதன்யம்னு அர்த்தம் அவன் தான் பார்ப்பான் ஆக ஸ்திதௌ சர்வ சரீரேஷு எல்லா ஷரீரத்துக்குள்ளே இருந்தாலும் ஆகாசேன ஆகாச திருஷ்டாந்தத்தை போல அவிலட்சண அவிலட்சணு அர்த்தம் வேற்றுமையற்றவன் வேறுபாடற்றவன் மகாகாசத்துக்கும் கிடாகாசத்துக்கும் இப்படி வேறுபாடு இல்லையோ கிடாகாசத்துக்கும் கிடாகாசத்துக்கும் இப்படி வேறுபாடு இல்லையோ ஆகாசத்துக்குள்ள கிடங்கள் இப்படி இருக்கிறதோ அப்படி சொல்லணும் ஆகாசத்தில் தான் கிடம் இருக்குது கிடத்துக்குள்ள ஆகாசமாக ஆகாசத்தில் கிடமா ஆகாசத்துக்குள்ளேயும் கடத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது கிடத்துக்கு வெளியிலையும் ஆகாசம் இருக்குது கடம் முழுவதும் அந்த கடத்தினுடைய செவ் முழுவதும் வியாபிச்சிருக்கு இப்போ இந்த செவரெல்லாம் ஆகாசம் வியாபிச்சிருக்கா இல்லையா செவருக்கு வெளியில் ஆகாசம் இருக்கா இல்லையா இருக்குது செவத்துக்கு உள்ளே கட்டடத்துக்குள்ளே ஆகாசம் இருக்கா இல்லையா சொல்லப்போனால் ஆகாசத்தில் சுவர் இருக்கிறது ஆகாசத்தின் கட்டடம் இருக்கிறது அனூத்தமாத்கர்சனூத்தம் யோ மாம் பிதா வனோ மயி வமிய சமம் பசியோர்ஜுனம் வாதி வா சயோகி பரமோமதா எல்லாம் ஆறாவது அத்தியாயத்தில் இருக்குது அதாவது எல்லா ஜீவாத்மாவிலேயும் எவம் பரமாத்மாவை பார்க்குறானோ எல் பரமாத்மாவில் ஜீவாத்மாவை எவம் பார்க்குறானோ அதுதான் சொல்லி சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி சர்வபூதஸ்தம் ஆத்மானம்னா ஜீவாத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனின்னா என்ன அர்த்தம் பரமாத்மனி எல்லாம் ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம் எல்லா குடத்துக்குள்ளும் இருக்கின்ற ஆகாசத்தை அவன் பார்க்கிறானோ அப்படி சொல்லலாமே எல்லா குடங்களையும் எவன் ஆகாசத்தில் பார்க்கிறானோ அப்படி சொல்லி பாருங்கள் புரிகிறதா இல்லையா பாருங்கள் ஆகாசத்திலேயே குடங்களை அவன் பார்க்கிறானோ அதை எல்லா எல்லா ஜீவராசி எல்லா எல்லா சரீரத்துக்குள்ளும் எவன் பரமாத்மாவை பார்க்கிறானோ எல்லா சரீரங்களையும் எவன் பரமாத்மாவில் பார்க்கிறானோ அவன்தான் உண்மையை பார்க்கிறான் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ஆத்மனி ஈக்ஷத்தே யோக ஆத்மா ஞானயோக யுக்த அர்த்தம் எவன் ஒருவன் இந்த ஞான சாதனத்தினால எல்லாவற்றையும் அத்வைத பரபிரம்மனாகவே பார்க்கிறானோ சர்வத்திர சமதர்சன அவன் எல்லா இடத்திலையும் பிரம்மனையே பார்க்கிறான் ஆக அவிலனக சொல்லிட்டார் ஆக இந்த ஸ்லோகம் இது வந்து உபசம்ஹார் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறார் ஆக ஆகாஷ் போக்கு வரவு இது ஞான் வச்சுங்கோ போகிறது வர்றது ட்ராவல் பண்ணுறது எதுவும் கிடையாது இதில் நீங்கள் எதாவது சொல்லணும்னு சொன்னால் இதுலேயும் ஒன்று சொல்லணும்னு சொன்னால் கத்தியாகத்தி கிடையாது கமனாகமனம் ஜீவனுக்கு கிடையாது மரணே சம்பவம் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லிட்டார் அவர் உபசம்ஹாரம் இது இப்போ இனி அடுத்த டாபிக் உள்ளே நுழைய போகிறோம் நம்ம இந்த ஒன்பது ஸ்லோகங்களே நம்ம பார்த்துருக்கோம் முதல் ரெண்டு ஸ்லோகம் பிரதிஜா வாக்கியம் இந்த மூணாவது ஸ்லோகத்திலருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரை ஸ்லோகம் இல்லை காரிகைன்னு சொல்லணும் இது ஆக முதல் ரெண்டு காரிகா ஸ்லோகங்கள் முதல் ரெண்டு காரிகைகள் பிரதிஜா வாக்கியம் அப்புறம் மூணாவது காரிக்கையிலிருந்து ஒன்பதாவது காரிக்கை வரை ஜீவன் பிரம்மமே என்றி வேறல்லங்கிறதுக்கு ஆகாச திருஷ்டாந்தத்தை வச்சுக்கொண்டு அனுமானம் பண்ணி ஸ்ருதிகளுக்கு விரோதம் இல்லைங்கிறத சித்தாந்தம் பண்ணிவிட்டார் ஆ எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நீங்கள் இப்போ அடுத்தது இன்னொரு கருத்து வரப்போகுது பத்து ஸ்லோகத்தில் பத்தாவது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஷரி சுவாமி புரியறது இந்த உபகிதம் ஒன்று தான் உபகிதர் கட்டாகாசம்னால் ஒன்று ஏற்கனவே சொன்னது மூணாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியில் சொன்னதுக்கு விளக்கம் இப்போ வருது மூன்றாவது ஸ்லோகத்தில் இரண்டாவது வரியில் சொல்லப்பட்ட கருத்துக்கு விளக்கம் இப்பொழுது சொல்லப்படுகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் ந ஜாய்சான ஜாயத்தை கிஞ்சித்து இல்லை இல்லை மூன்றாவது ஸ்லோகிவச்ச சங்காத்தை ஜாதவ் ஏதன் நிதர்சனம் அங்கே நம்ம பார்த்தோம் சரி குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் வந்து அபேதமாக இருக்குங்கிறது ஒத்துக்கிறோம் குடமெல்லாம் வேறு வேறையாக இருக்கேன் குடமெல்லாம் இருக்கேன்னா அந்த குடத்தை குடத்தினுடைய காரியத்தையும் விசாரம் பண்ணி பார்த்தோமான அது ஆகாசத்தில் தான் முடியும் அது மண்ணால் ஆனது மண் நாம ரூபந்தான் குடம் அப்படி பார்த்தோம் அப்புறம் வந்து மண்ணை வந்து என்ன பண்ணோம் பிருத்திவின்னு சொல்லி பிருத்திவியை வந்து ஜலத்தில் ஒடுக்கி ஜலத்தை அக்னியில் ஒடுக்கி இந்த காரியத்திலேயே காரணத்தில் காரியத்தை காரணத்தில் ஒடுக்கின்றே போய் அபவாதம் பண்ணி பண்ணி கடைசியில் ஆகாசத்தை போய் அதையும் கொண்டு ஆத்மாவில் முடித்தோம் அதை கொஞ்சம் விளக்கி சொல்கிறார் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தில் இதுவரைக்கும் ஆகாச திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கொண்டவர் இப்போ வேற ஒரு திருஷ்டாந்தத்தை வச்சுக்கொண்டு இந்த கருத்தை சொல்ல போகிறார் சங்காதா ஸ்வப்னவத் சர்வே ஆத்ம மாஜா விசர்ஜிதா ோபி வி சாாத்தே ஆய விசித்தே सर्वे सर्वे माया, माया, माया सर्वसाम्येवा உபபத்தி நகி வித்தியதே இல்லை சிம்பிள் தான் ஒன்றும் கஷ்டமில்லை என்ன சொல்கிறார் இப்போ நமக்கு எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் கேள்வி வரும் சுவாமிஜி இதெல்லாம் புரியறது உடம்புக்குத்தான் ஸ்தூல சரீரத்துக்குத்தான் வந்து சுகது ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் சூக்ம சரீரத்துக்கு தான் சுகதுக்கம் சம்சாரம் எல்லாம் இருக்குது எல்லாம் புரியறது அப்போ வந்து சைத்தன்யம்னு ஒன்று இருக்குது ஸ்தூல சூக்ம சரீரமும் இருக்கே துவைத்தம் இன்னும் போகலையே அத்வைத்தம் இருக்கே ஆ சேத்தனமும் இருக்குது ஜடமும் இருக்குது சேதனம் ஒன்றுங்கிறது புரியுறது எல்லா சேதனமும் ஒன்று ஜீவ சேதனங்கள்லாம் ஒன்று ஈஸ்வர சேத்தனமும் ஜீவ சேதனமும் ஒன்று அதெல்லாம் புரியுறது ஆனால் சேத்தனம்னு ஒரு பதார்த்தம் இருக்குது ஜடம்னு ஒரு பதார்த்தம் இருக்கே ஆ ரெண்டும் இருக்கிற போது எப்படி அத்வைத்தம் சித்திக்கும் நம்முடைய அனுபவம் துவைத்தம் முழுக்க முழுக்க அனுபவம் துவைத்தமாக இருக்குது பேதம்னா இருக்குது விஷமமாக இருக்குது விஷமாக துவைத்தா அஸ்மாக்கம் சர்வேஷாம் அனுபவா துவைத்தா என்ன சொல்கிறது பேதா விஷமாக அதுதான் நிறைய இருக்குது அதில் தான் சுவாரஸ்யமும் இருக்குது நமக்கு அத்வைதத்தில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படி சொல்லலாம் இங்கே சுவாரஸ்யமும் இருக்குது துக்கமும் இருக்குது ஞாபகம் விவகாரத்தில் நமக்கு வந்து சுவாரஸ்யமும் இருக்குது துக்கமும் இருக்குது எந்த துக்கம் எப்படி வரும்னு யாருக்கு தெரியும் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கிற போது சரி ஆனால் வந்து எப்படி எந்தெந்த துக்கங்கள் எப்படி எந்த ஃபார்மில் எப்படி வரும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது நல்லா இருந்தார் திடீர்னு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுத்து கை கால இழுத்துனு விடுத்து படுத்துனு விட்டார் நல்லா இருந்தார் மத்தியானம் வந்துடுத்து அப்படி சொல்கிறாங்க கேட்கவே கஷ்டமாக தான் இருக்குது போயிட்டால் கூட பரவாயில்லன்னு தோன்றுறது இருந்துட்டு அவஸ்தப்படப்படாது இல்லை நமக்கு தோன்றுகிறது எப்படி துக்கம் எப்படி வருந்தில்லை அப்போ சுவாரஸ்யம் பற்றி தோணுமா வாழ்க்கையில் வந்து வேற்றுமையில் சுவாரஸ்யம் தெரியுமா அப்போ அப்போ நமக்கு மனசுக்கு பலத்தை கொடுக்கறது அத்வைத ஞானத்தை தவிர வேறு வழி கிடையாது இந்த மனசுக்கு பலம் இதெல்லாம் மித்தியாங்கிற பலம் பெருசாக இருக்கணும் அப்போ யாரும் நமக்கு பக்கத்தில் வரமாட்டாங்க ஏன்னா ரெண்டு நேரம் பேசுவாங்க கொஞ்சம் ஆறுதலாக பேசுவாங்க ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என் வேலை இருக்குன்னு போயிடுவான் அவங்களுக்கு வேலை இருக்க நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது அப்புறம் நமக்கு என்ன தோணும் எங்கிட்டையே யாராவது ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேசின் இருந்தால் நல்லாயிருக்கும் போயிட்டே இருக்காங்களே ஒரு காலத்தில் வந்து வந்து அப்படிலாம் பேசினாங்க நான் எல்லாம் எவ்வளோ காரியம் பண்ணேன் இப்படின்லாம் நமக்கு தோணும் அனுபவத்தில் அப்படி பார்க்கறதுக்கு தெரியும் நான் இவ்வளவுலாம் நான் பண்ணினேன் ஒரு காலத்தில் அழுது பண்ணினேன் அப்படிப்பட்டவனே வந்து ரொம்ப நேரம் பேச முடியல டைம் இல்லைன்ட்டு போயிட்டாங்களே முழுக்க முழுக்க எனக்கா அவங்க வாழ்க்கையை கொடுக்கப்படாதோ அவளுக்கா வாழ்க்கை அம்மா அப்பாவே சொல்லுவாங்க குழந்தைய அப்படிலாம் பார்த்து பார்த்து வளர்த்தேன் வயத்தில் மாவிளக்கு மாவெல்லாம் வச்சு காப்பாத்தினேன் அவனை சொல்லுவான் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணிவிட்டான் விட்டுட்டு போயிட்டான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் எல்லாம் சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுதான் யார் பெத்ததாவது வளர்ந்ததாவதுன்னு அந்த அந்த ஞானம் இருந்தால் தான் தப்பிக்க முடியும் யார் பெத்தா யார் பண்ணவே கிடையாது இருந்தால் தானே நகஷ்டி ஜாயத்து கிடையாது அந்த ஞானம்தான் அப்போ வந்து அப்போ இந்த ஞானம் தான் நம்மளை காப்பாற்றும் வேறு வழி கிடையாது அது அதுவும் உண்மை அது வேறன்னு சந்தேகம் இல்லை இல்லாட்டி சங்கராச்சாரியர் பஜகோவிந்தத்திலேயும் இப்படி விழுந்து விழுந்து இப்படி சொல்கிறார் யாவத்ஜன சக்திவாரோ ரக்தா ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம பிச்சதி தேஹே கேகே ஒன்றும் கேட்க மாட்டாங்க போயிட்டு போட்டு இன்னும் பாக்கி இருக்கு இதில் இந்த ஸ்லோகத்தினுடைய சர் சா சாரம் என்னன்னா எல்லா விதமான உடற் சேர்க்கைகளும் ஆத்ம மாயா விசர்ஜிதாக எல்லா ஆத்ம மாயினால் உண்டு வண்ணப்பட்டது துவைத்தமெல்லாம் மாயா காரியம் இங்கே சொல்கிறார் விளக்கத்தை நாளை பார்க்கலாம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாய தட்சிணா மூர்த்தஜே நம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 ओम शान्ति शान्ति शान्ति ही। ही। ओम हरि ிாஷ் ஹரி ஓம் ஆதிநீ ஜாவனேஸ்வரிதேவிக்கீ சத்நீ